வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்த நாளில் சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூற்றி இரண்டாம் ஜேம்ஸ் ஓக்லித்தோர் என்பவரால் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாம் ஆண்டு சிலி ஸ்பெயினிடமிருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆண்டு லண்டனில் காலரா பரவியதில் மூவாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சீனாவின் கடைசி அரசன் கவான் டாங் பதவி விலகினார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு யூகோஸ்லாவியாவின் முன்னாள் தலைவர் ஸ்லெபடான் மெலோசவிச் மீது ஹேக் நகரில் ஐநாவின் போர்க்குற்ற விசாரணைகள் ஆரம்பமாகின இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு இதே நாளில் செலுத்தப்பட்ட ரஷ்யாவின் வெனிரா ஒன்று விண்கலம் மே பத்தொன்பது அன்று வெள்ளிக்கோளுக்கு தொன்னூற்றி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர்கள் அருகில் பறந்து சென்றது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இதே நாளில் தான் மனித நாள் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் அமெரிக்காவின் நியர் ஷூமேக்கர் எனும் விண்கலம் முதன்முறையாக நானூற்றி முப்பத்தி மூன்று ஏரோஸ் என்ற குறுங்கோளில் சுமூகமாக தரையிறங்கியது குருங்கோல் ஒன்றில் தரையிறங்கிய முதலாவது விண்கலம் எதுவாகும் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சார்லஸ் டார்வின் ஆங்கிலேய இயற்கையியல் அறிஞர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஆப்ரஹாம் லிங்கன் ஐக்கிய அமெரிக்காவின் பதினாறாவது அதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூலியன் ஸ்விங்கர் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு என் ரவிக்கிரண் சித்திரவேனை கலைஞர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி நான்காம் ஆண்டு இமானுவேல் கண்ட் ஜெர்மனியைச் சேர்ந்த மெய்யியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜியூ போப் தமிழ்நாட்டில் தமிழ் பணி அமெரிக்கர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புண்ணியமூர்த்தி சத்தியமூர்த்தி தமிழ் ஈழ ஊடகவியலாளர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முருகதாசன் தீக்குளித்து இறந்த ஏழ தமிழர் இந்நாளின் சிறப்புகள் டார்வின் நாள் மற்றும் செங்கை நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே